நாமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இரண்டு ஸ்வச்ச பாரத் தூய்மை மதிப்பீடு இரண்டாயிரத்தி இந்தியாவின் தூய்மையான ரயில் நிலையம் ஜெய்ப்பூர் மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் எம்எல்ஏக்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியை அதிகரிப்பதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு மாநிலம் வெளியிட்டது நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் உலக பருத்தி தினம் ஜெனீவாவில் அனுசரிக்கப்படுகிறது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று கோவா கடல்சார் மாநாட்டின் தொகுப்பாளர் யார் இரண்டு இந்தியா பங்களாதேஷ் வர்த்தக மன்றம் எங்கே நடைபெற்றது மூன்று அவினாஷ் சேபில் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் மீண்டும் சந்திப்போம் நன்றி